सदगुरस्वामी की गुरकृपया अगिरनाथरु खंदर खंदरनुभूति नि्यम कुमरा कुमरा गृहाचरण वल्लीकास्फुंद जय सुब्रह्मण्योह मयूरादिूम महावाक्यगूम मनोहारिदेह महाचिद्देहम महीदेवेव महावेदभाव महादेवबा भजे मही महा महा महीदेव மகாவேத பாவம் மகாதேவபாலம் பதே லோக பாலம் இன்னைக்கு உண்டான செய்யுள் இருபத்தி அதனுடைய அர்த்தத்தை முன்னால் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் பார்க்கலாம் மகி தேவதேவம் அதே மாதிரியும் அதே மாதிரி அவருடைய ரெண்டு முதல் வரிகளால் நம்முடைய வாழ்க்கை நிலையாமை சரீர நிலை நிலையாமை நான் வந்து இந்த மாதிரி ஜனன மரணத்துல உழைஞ்சுட்டு இருக்கேன்னே சரியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கடைசி ரெண்டு வரி அவருடைய வர்ணனை சொல்லுது அதுதான் இங்கே பார்த்தோம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் ஷடானனம் சந்தனேபிதாங்கம் மகாத்புதம் திவ்ய மயூரவாகனம் ருத்ரஸ்யசூனும் சுரலோகநாத்தம் பிரம்மணியதேவம் சரணம் பிரபத்தியம் சுப்பிரமணியதேவம் சரணம் பிரபத்தியம் ஷடானனம் சந்தனேபிதாங்கம் மகாத்புதம் திவ்யமயூரவாசனம் ருத்ரஸ் சூனம் சுரலோகநாம் பிரம்மணியதேவம் சரணம் பிரபத்திய சுப்பிரமணியதேவம் சரணம் பிரபத்தியம் ஆறுமுக கொண்டவர் ஆறுமுகம் சந்தனம் பூசின அப்படி கமகமான வாசனம் வீசக்கூடிய சரீரத்தை கொண்டவர் அற்புதமானவர் தெய்வீக மயில் அதே வாகனம் அவர் கொண்டு வர் பரமேஸ்வரனுடைய குமாரன் தேவலோக தலைவர் அப்படிப்பட்ட சுப்பிரமணனி சரணம் அடைகிறேன் சொல்றது இல்லையா அதுதான் இன்னைக்கு உண்டானதுன்னா மெய்யோ மெய்யே என எவ்வினை மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடு ஏன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மெயிலேறிய சேவகனை மே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனை நேத்திக்கு பார்த்த அந்த இருபத்தி நாலாவது பாசுரம் ஊர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேல் அருள் சேரவும் எண்ணுமது சூர்வேரோடு குன்று தொலைத்து நெடும் போர்வேல் புரந்தர பூபதியம் இந்த உன்னுடைய திருவருள் ஞானத்தை ஞா ஞானஸ்கந்தனுடைய அனுகிரகத்தை அடைவதற்கும் தகுதி இருக்கா அதாவது அந்த ஸ்திரீ மோகத்திலேயே மாட்டின் இருக்கக்கூடிய சுற்றின் இருக்கக்கூடிய எனக்கு என்னை அகற்றி உன்னுடைய அனுகிரகத்தை நாடுவதற்கு அனுகிரகம் செய்வாய் உன்னுடைய திருவருள் அடைவதற்கு கருணை செய்வாய் நான் வந்து ஒரு அனுகிரகம் வேண்டாமா அதனால அந்த ஸ்திரீ மோகத்துலேருந்து என்னை விளக்க வேண்டுங்கிறப்பில் சொன்னது இல்லையா அது இன்னைக்கு சொல்கிறது உன்னுடைய அருளை பெறுவதற்காக சொல்கிறார் முருகனுடைய அருளை பெறுவதற்கு அது கடைசியை ரெண்டு லைன் வந்து அவனுடைய திருமேனி வர்ணனை முதல் ரெண்டு நம்முடைய கஷ்டம் மெய்யே எனவை வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோ இமயிலேறிய சேவகனே மெய்யே எனவை வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகும் கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே மெய்யே என்னன்னா உண்மையே என்று உகந்து விரும்பி அயில் வேல் செய்யோய் சிறப்பா இருக்காரு பார்ப்பதுக்கு அழகு முருகன்னாலே அழகு முழுக்க எல்லாமே அவன் நிறம் திருமேணி அவனுடைய அலங்காரங்கள் எல்லாம் அப்படி படிச்சுன்னு சிகப்பு நிறத்தோடு அழகாக இருக்குது சேவகன் வீரன் புலன்களை வென்றவன் தீரன் சொல்வார்கள் கட்டாப்பு நிறத்தில் வராப்படுங்க கையும் அந்த வேலும் பாதங்களும் அப்படி சக்கச்சவன்னு இருக்கக்கூடிய சரீரத்தோடு இருக்கக்கூடிய மயிலில் ஏறி இருக்கக்கூடிய ஹே வீரா தீரன் அவன் வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தாலும் அதனை வெறுக்காமல் அதுலேயே இருக்க விரும்பக்கூடிய மனுஷ இயல்ப கொண்டு இருக்கேன் அடியன் இந்த பொய்யான வாழ்வை வந்து சத்தியம்னு நனம்பி பொய் இந்த சரீரம் பொய் வாழ்வம் பொய் அதை வந்து சத்தியம்னு நனம்பி இந்த அழியக்கூடிய சரீரத்தை அடைஞ்சு வருத்தங்களுக்கு மேல வருத்தங்களை அனுபவிச்சிருந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு போறதுக்கு இதே இல்லையே ஒரு முடிவை இல்லையே அப்ப வாழ்க்கையில ஆசை கொண்டவனாக மீண்டும் மீண்டும் மீண்டும் பிறந்து நான் அலைகிறேன் இது தகுமா ஜன மரண துக்க சீர டக்ஷண மாமின்னு தக்ஷணாமூர்த்திக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த ஜனன மரண சுழலில் மாட்டேன் இருக்கேன் இப்படிப்பட்ட விபரீத அறிவை எனக்கு போக்கி அருள்வாயாக சொல்றார் அவருடைய அந்த திருமேனி அவருடைய அலங்கார வர்ணனை தான் முன்னால் இருந்தது என்ன சொல்றார் இது வந்து இந்த பதிகம் வாழ்க்கையினுடைய நிலையாமையை காண்பிக்கிறது வாழ்க்கையினுடைய நிலையாமை கண் தேகம் சாஸ்வரம் இல்லை வாழ்க்கை சாஸ்திரம் இல்லை இது சொல்லாத ஒரு சாஸ்திரமே நூலே கிடையாது பெரியவர்கள் இல்லாமல் பட்டினத்தார் சொல்வார் குடங்கவிழ் நீரோட்டம் என்று இருங்கிறார் அவர் புடங்கவிழ் நீலோ நீரோட்டம் என்று இருங்கிறார் இந்த பாப்ப புண்ணியங்களால் இந்த வாழ்க்கை வருது மாறி மாறி மாறி வருது அதில் என்னன்னா அந்த பாப்ப புண்ணியங்கள் அதால் ஏற்பட்ட ஒரு ஜென்மா அதுக்கு தகுந்த குணங்கள் அதுக்கு அந்த கருமாக்கள் அதில் சேகரிக்கப்பட்ட பாப புண்ணியங்கள் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஜென்மா அதனால் ஏற்பட்ட குணம் இப்படி சுற்றி சுற்றி சுற்றி அந்த செயின் வந்து அறுபடாமல் இருக்கும் அதை அறுபடணும் அதுதான் அடியே நம்ம விடாமல் இருப்பேன் இந்த இவர் ஞா நம்ம ஞானஸ்கந்தன் செய்த அந்த ஒரு கருணை இருக்கேன் அபார கருணை அது வந்து அவருக்கு கட் பண்ணி விட்டார் அவர் செய்ய வேண்டிய ஒரு சாதனையே கிடையாது அவர் வந்து மேலே போயாச்சி அந்த நிலையில் வச்சாத்தையும் அனுகிரகம் பண்ணியாச்சி திருப்புகள் பாடுன்னு சொல்லியாச்சு அதுக்கு வேண்டிய சக்தி கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு அவர் ஆத்மா அனுபவத்தில் இருக்கார் அப்போ அவர் பாடுறார் அதனால் எல்லாம் மந்திர சக்தியோட சரவணனான அந்த கொடுத்த அனுகிரகத்தில் அவர் பாடுறார் அப்போ நமக்கு இல்லையா அப்படி அப்போ நமக்கு வந்து அறியாமையில் இருக்கும் அப்போ வந்து இந்த வாழ்க்கையே சத்தியமான வாழ்க்கைன்னு இருக்கும் அப்போ அவனை அதை விட்டுட்டும் இந்த முருகனை பாற்ற வேண்டும் அதுதான் சொல்ல வேண்டும் அதனால அவனுடைய முழுக்க ரூபமே அழகான ரூபம் செந்நிறம் வாய்ந்தது அப்படிப்பட்டது அதுதான் சொல்றாரு ஆச்சரியப்பட்டு கையோ அயுலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேரிக வாகனே அப்படின்னு சொல்றார் அதனால உன்னுடைய திருவடிகளை தாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கு அந்த மயில் எனக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றார் இந்த சம்சார அந்த இச்சையா இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை உடல் வாழ்க்கை அதை கட் பண்ணி உடணும் இவருக்கு அருணகிரநாதருக்கு பண்ண மாதிரி பண்ணணும் கையோ அதுல ஓக்காராம் கை மட்டுமா அயிலோ வேல் மட்டுமா கடலோ பாதம் மட்டுமா அந்த ஓன் வரதுல அது மட்டுமா முழுதும் செய்யோ முழுக்க சரீரம் முழுக்கும் அப்படியே செந்நிறமாக இருக்கு எல்லாமே செவந்துருக்கு நம்முடைய கைகள் கூட செவந்திருக்கணும் எப்படி கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடு அப்படி இருக்கார் அப்படியே இதை வந்து இதை போட்டுக்கூடாது இந்த ஸ்திரீகள்லாம் அந்த இதெல்லாம் பெயிண்ட் போட்டுக்கிறா அது மாதிரிலாம் கூடாது அப்படியே இருக்கார் அவர் அந்த அந்த அளவில் அவருடைய அந்த திருமியணி அழகத்தான் அப்படி சொல்லிருக்கார் அவன் முருகனுடைய கை கால் வேல் எல்லாம் செவந்திருக்கு செம்மைங்கிறது ஒரு நியாயம் நீதி தவறாத பண்பு அந்த பண்பு கொண்டவன் அனுகிரகம் பண்ணக்கூடிய பண்பு கொண்டவன் முருகன் நம்மட்ட பரிபூர்ணமான கருணை கொண்டவன் அவன் நான் மறந்தாலும் அவன் நம்மை மறக்கக்கூடாது மறக்க மாட்டான் அவன் அவனை நம்ம நம்ம அவன் நம்மை துறக்க மாட்டான் விட மாட்டான் அதுதான் அதுக்குண்டான ஒரு செம்மையான விஷயம் மயிலேறிய சேவகனைன்னு சொல்கிறதுனால சேவகனுங்கிறது வீரனாக இருக்கும் அதாவது எப்படின்னா தீரன் கணக்க கட்டோப்பன் சொன்ன மாதிரி தீரன் இது இந்திரியங்களை வந்து ஜெயித்தவன் அதுதான் ஜெயித்தன் அதாவது ஆசையை ஜெயித்தவன் ஆத்மா ஞானத்தை அடையணும் இருக்கணும் அனுபூத்தின்னு சொல்கிறது ஞான சாஸ்திரம் இல்லையா அப்போது இத அனுபூத்தி அவருக்கு அனுகிரகம்னா இல்லையா அந்த அனுபூதி நமக்கு கிடைப்பதற்கு இதுதான் முக்கியம் அப்படி இருக்கக்கூடியது அதனால் அந்த இந்திரியங்களை அடக்கி மனசை அடக்கி நம்ம வந்து பார்க்கணும் அதனால் அவனுடைய கருணை கிடைக்கும் அதுதான் முக்கியமையுடைய வே வேறு ஒன்று இந்த மனுஷ ஜென்மா இருக்க ரொம்ப ஒரு அரிது அரிது மனத்தில் இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொன்றும் இந்த மனுஷ சரீரம் கிடைச்சி அவன் வந்து தன்னுடைய ஆத்மாவை உத்தரித்துக்கலன்னா அதாவது உயர்த்தி அது வேஸ்டாக போயிடும் அதனால பின்னால் என்ன சொல்கிறான் கீதையில் பகவான் கீதையில் சாதிக்கிறான் கண்ணன் க்ஷிபாம் எதாம் சுபான் அசுரேஷு மாம் அராப்போகவனத்தையும் அத்தரோகத்தின் அதோகத்தையும் அப்படிலாம் பயமுறுத்துறான் அப்ப அப்போ அந்த இறைவன் நிற்குணமான பரபிரம்மன் சகுணமூர்த்தியாக தண்டபாணியாக இருக்கோ இல்லை ஷண்முகனா இருக்கோ ஆறுமுகனா இருக்கோ அவனை வந்து இந்த ஜென்மத்திலே அடையணும் பாகத்திலையும் ஒரு இது வருது உபதேசம் வரும் மிருதேகம் திருதேகமாத்தியம் சுலபம் சுதுரலம் ப்ளபம் சுகல்பம் குருகர்ணதாரம் மயானுக்கூல நபஸ்பத்தியிருக்கும் புவான் புவாத்தியின் ந தரே சாத்மகா கடவுளும் முருகன் குருவும் முருகன் எல்லாம் முருகன் ஆர்ந்தார் அப்போ இவங்க பாகத்துல என்ன சொல்றாருன்னா குருனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் அனுகூலமாக இருந்துட்டு அந்த வாழ்க்கைங்கிற அந்த சம்சாரங்கிற பழ நீ வந்து அனுகூலமாக இருக்க காத்து வீசுகிற போதும் இந்த சமுத்திரத்தை நீ தாங்க இல்லைன்னா அப்போ வந்து ஆத்மஹத்தி பண்ண மாதிரி அர்த்தம்னாரு இந்த ஆத்மஹத்தி தான் அது மாதிரி தான் அருணகிரிநாத் வந்தார் அவர் கிடைச்ச கருணையே ஏதாவது உச வசதி மறுபடியும் ஐ வில் கம் டு த சேம் பாயிண்ட் எகெயின் அண்ட் எகைன் என்ன அது வந்து மற்ற விஷயங்களை அப்படி பார்த்து ஒரு ஓவரால் வியூவில் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த கருணாகர மூர்த்தினா அப்படி ஒரு கருணாகர மூர்த்தி அந்த ஞான ஸ்கந்தன் நம்ம சொந்த கடவுள் அவருக்கு பண்ண அணுகிறோம் அப்படி ஒரு அபாரமான அனுக்கிறோம் அப்புறம் பார்ப்போம் இப்படி என்ன சொல்கிறார் அப்படி அவனுடைய திருக்கரங்கள் கரத்தில் கையில் வச்சிருக்கூடிய வேல் வீரக்கடல் அணிந்த பாதம் பார்த்தா பெரிய அந்த ஒரு பெரிய வீரனாக இருக்கக்கூடியவெல்லாம் காலில் போட்டுக்கூடிய இந்த கடல்னு சொல்கிறக்கூடிய இதில் சிலம்பு கடல் அதெல்லாம் ரொம்ப கெட்டியாக பார்க்குறது ரொம்ப இதாக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய திருமேனி அதில் முழுக்க செக்கச்சவல் இருக்கார் அப்பா மாதிரி பச்சை மயிலை அதில் ஏறிக்கூடிய வீரமூர்த்தி வீரமூர்த்தி தீரனான மூர்த்தி அப்போது அவனை உபாசனம் பண்ணால் நம்மளும் தீரனாகலாம் அப்போ கொடிய தீவனை அப்போ அவர் வந்து இந்த மாதிரி கடைசி ரெண்டு வரிகளில் சொன்ன முருகனுடைய ஒரு சிறப்பு அவனுடைய திருமேனி அழகு அவனுடைய பற்றி ஸ்தோத்திரம் பண்ணது கையோ திருக்கரங்கள் மட்டுமா அகிலோ கையில் ஏந்திர வேலாயுதம் மட்டுமா கடலோ அந்த திருவடிகள் அந்த கடல் இருக்கக்கூடிய திருவடிகள் மட்டுமா முழுதும் செய்வோம் திருமணம் திருமணம் முழுக்கும் அப்படி சக்க சிவன் இருக்கக்கூடிய அந்தனே மயில் சேவகனே மயில் மேலே ஏறக்கூடிய வீரமூர்த்தியும் இப்படி அது அது வரைக்கும் அவரை அவரை பூர்த்தியாக்கி நம்முடைய கஷ்டத்தோட வெவ்வினை வாழ்வை கொடிய தீவினைகள் அதாவது இந்த பாப புண்ணியங்களால் தான் சுற்றி சுற்றி வருது இந்த அம்மையே என உகந்து இந்த வாழ்க்கையை தான் சத்தியம்னு நினச்சிண்டு அதாவது பொய்யான வாழ்க்கையை சத்தியம் நினச்சிட்டுக்கும் பொய்யான உடம்பை சத்தியம் நினச்சிட்டுக்கும் மெயின்னு ஐயோ அந்தோட அடியேன்னு அலையத்தகமோனா இந்த பிறப்பிறப்புங்கிற ஒரு சக்கரத்தில் அதாவது ஜன மரணம்னு சொல்கிற சக்கரத்தில் மாட்டின்னு இருக்கானே இது சரியா எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான் அர்த்தம் எனக்கு நீ வந்து அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ண தான் முருகனுடைய அருளை அடைவதற்காக சொன்ன இது இந்த வாழ்க்கை வந்து பர்மனண்ட்டு நினச்சிட்டு இருக்கும் அது டெம்பரரி அப்புறம் இந்த சரீரம் பர்மனண்ட்ருக்கும் அது டெம்பரரி அது தெரியல அதனால் கொடியவினைங்கிறத தீவினை தான் அந்த சஞ்சிடம் பிராரத்தம் இதால வந்த வாழ்க்கை இந்த சரீரம் அப்போ இந்த பாப புண்ணியங்கள் அதனால் ஏற்பட்ட ஒரு சரீரம் அதனால் ஏற்பட்ட ஒரு ஜென்ம அதில் ஏற்படக்கூடிய குண விசேஷங்கள் அதனால் ஏற்படக்கூடிய கர்மாக்கள் அதில் சம்பாதிக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் அது சேர்த்து வச்ச குணங்கள் அதனால் செய்யக்கூடிய கர்மாக்கள் இப்படி தொடர்ந்து போய் அப்புறம் பாப புண்ணியங்கள் அதனால் வாழ்வு முடிந்து மறுபடியும் ஒரு ஜென்மா இப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு சக்கரமாக வந்துட்டு அதை கட் பண்ணணுமே அதெல்லாம் பாவர கிரந்தங்களை காமிக்கிறார் அது மாதிரி தான் நம்ம அருணகிரிநாதருக்கு இவர் டைரெக்டா அனுகிரகம் முருகன் ஞானஸ்கந்தன் அனுகிரகம் என்றார் நான் வந்து அடியன் இப்படி ஜனன மரணத்துல நீதியா சரியா அது நீதி ஆகாது இல்லையா அதனால இந்த ஜனன கட் பண்ணி விட்டு நீக்கி எனக்கு அனுகிரகம் செய்வாயாக அப்படியும் முருகனுடைய அருளை அடைவதற்கு இப்படி பிரார்த்தனை பண்றது இந்த பதிகம் பொய் வாழ்வ மெய் வாழ்வுன்னு லௌகிக ஜனங்கள்லாம் அதுதான் நினச்சிருக்காரு அதுதான் விஷயம் அதுலேயே உடன்று இருக்காரு அப் ரெண்டு வார்த்தை இல்லாத ஒண்ண சொல்றது இருக்கிறதே இல்லாமல் போடும் அது ஒண்ணும் எல்லாம் இருக்கு அப்சல்யூட்டு ட்ரூத்து மெய் அது வந்து அந்த பரமாத்மா மட்டும்தான் அந்த பிரம்மமானம் மட்டும்தான் அந்த சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் அப்சல்யூட்டு ட்ரூத்து அப்டல் விட்டு மற்றதெல்லாம் அப் இது கிடையாது அதுதான் தோற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பர்மனண்ட்டாக அதனுடைய இருப்பு இல்லை பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய இருப்பு அந்த பிரம்மத்தினுடைய அந்த சைத்தன்யத்துடைய இருப்பு அதனுடைய பிரதிபிம்ப பிம்பமாக இருக்கக்கூடியது அடியேனும் நீங்களும் நானும் இந்த ஒரு இருப்புங்கிற இந்த ஒரு சரீரத்தில் இருக்கோமோ அதுதான் ஆச்சாரியர்களும் சொல்லுவார் இதில் பஜகோவந்தத்தில் மா குரு தனஜன யோநகர்மும் அரதி நிமிஷ கால சர்வம் மாயாமய விட முக்கியம் ஹித்துவான் பிரம்மபரத்தும் பிரவிஷ விதித்துவான்னு சொல்வார் இப்போ லோகத்தில் பெரிய செல்வம் இருக்குது பெரிய பதவி ராஜ வாழ்வு எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கூட தெரியாமல் ஓடி போடும் காணாமல் போடும் இல்லைப்பா அதுதான் மா குரு தனஜன யோநகர்ன்னு அப்போ நம்ம இந்த இந்த தோரத தேசத்தில் இருந்த ராஜாக்கள்லாம் எங்கே அவர்கள் வாழ்ந்த வாழ் வாழ்க்கை எங்கே அவர்கள் இருந்த அரண்மனைகள் எங்கே எல்லாம் மற்றதெல்லாம் எங்கே இருக்குது சாம்ராஜ்யம்லாம் எங்கே கணாம் போடுது எல்லாம் போடுது அதனால் வாழ்வு பொய்யான வாழ்வை மெய்யான வாழ்வுன்னு நினைச்சிட்டு இப்படி இருக்கூடிய அவல நிலையை குறித்து அவர் அடிகளார் வந்து அவர் அடைந்து விட்டார் இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு இறக்கம் கொண்டு அதுதான் இந்த அனுபூதி பாடலை சொல்கிறார் முன்னால் செய்கிற அந்த பாப புண்ணுங்களால் இந்த சரீரம் வருது மறுபடியும் இந்த சரீரம் கர்மா பண்ணுறது அதனால் மாறி மாறி பிறக்கிறார்கள் ஒரு மரம் பல விதைகளை உற்பத்தி பண்ணுறது ஒவ்வொரு வித்தும் ஒரு மரம் ஆகுது நம்முடைய வாழ்க்கையும் முடிவில்லாமல் போயிடுது இது ஒரு இடத்துல கட்டாகணும் கட்டாகிறதுக்காக தான் இந்த நிர்வேதம் பகவத் உபாசனை அதுக்கப்புறம் ஞானம் பக்தி அவனுடைய கருணையால் அது அறுவட வேண்டும் அது அவருக்கு நம்ம அருணகிராதிற்கு அருபட்டது முருகனுடைய கருணையால் நமக்கு அறுபடுவதற்கும் முருகன் அருள் செய்வதற்காக அதைத்தான் இத பாக்குறோம் இந்த அனுபூதி அவர் கந்தனை அழைய அனுபூத்தி அடைவதற்கு கந்தனால் அனுகிரகம் செய்யப்பட்டு கந்தன் கண் கந்தனிடம் அனுபூதி அடைஞ்சிட்டார் அதைத்தான் வெவ்வேறு ஸ்டேஜ்ல பாக்குறார் ஒரு பெரியவர் முருகன் திருவச்சங்கத்தில் இருக்கவர் இந்த அனுபூத்தியில ரொம்ப எக்ஸ்பர்ட் ரொம்ப எக்ஸ்பர்ட் வெங்கடராமன் பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார் எடுத்தர் ஆமாம் இந்த அனுபூத்தியும் அவர் ஒத்தரால் பாடப்பட்டதா இல்லை பல சேர்க்கப்பட்டதா கோத் வைக்கப்பட்டதா இல்லை அவர் வந்து மெய்ப்பொருள் பேசியவான் இருக்கார் சும்மாயிரம் சொலர் இருக்கார் மெக்ஞானம் பிறந்திருக்குன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து பலவிதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னா இது மெய்ஞ்ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் அந்த ஆத்ம அனுபவம் அடைந்தாலும் அவர்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் சித்தியாரை வரைக்கும் இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அந்த இது வரும் அந்த அனுபவம் அதாவது மற்றவர்களுக்காக அவர்கள் வாசனாபிஷேகம் மூர்க்க பஸ்மமாகணும் அதாவது மனசில் இருக்கக்கூடிய வாசனாபிஷேகம் போகணும் அதனால இது சந்தேகம் இல்லாமல் அனுபூத்தி அவர் ஒத்தர் மட்டுமே பாடின விஷயம் தான் உனக்கும் இந்த ஹிஸ்டரி மாதிரி எல்லாம் பிரமாணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது யாரும் எழுதி வைக்கல எல்லாமே பண்ணலை இதெல்லாம் வந்து இந்த ஹிஸ்டரியே அடியான பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அது சத்தியமான விஷயம் இல்லை யாரோ எழுதலாம் யாரோ பண்ணுறாது நம்ம அதனால் எல்லாமே டெம்பர் அந்த வினையும் உடம்பும் கர்மாவும் இதுவும் மாறி மாறி மாறி வருது அதை அறுக்கணும் அறுப்பதற்காக தான் பிறவி அறுக்க வேண்டும் அதற்கு தான் அவனுடைய கருணை வேண்டும் அந்த கருணை உத்தேசித்து தான் சொல்றேன் அடியேன் அலையத்தகுமோ எடுத்த இப்பிறப்பால இனி பிறவாமையும் பிற வந்த அடியேன் மறுபடியும் மறுபடியும் மீளவும் மீளவும் பிற பிறப்புக்கே இப்ப அடி என் முன்னால் சொன்ன மாதிரி விதைகளை வித்துட்டு அலைகிறேன்ன இது தகுமா அப்படிங்கிறார் பட்டினத்தார் பாட்டு ரொம்ப சரியா இருக்கும் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டீர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வமும் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல இந்தாள் சதம் சதம் இன் தாழ் சதம் என்னுடைய பாதார விந்தங்கள் இருக்க அது ஒண்ணுதான் சத்தியம் அதுதான் பர்மனண்ட்டு அதுதான் நிரந்தரம் கட்சி ஏகம்பனேன்னு சொல்கிறார் நம்ம ஏகாம்பரேஸ்வரரை பார்த்து இந்த காஞ்சியில் கூட ஏகாம்பரேஸ்வரை பார்த்து ஆனால் கையோ அயிலோ முடிதும் செய்யோ இப்படி முருகல் அவர் வந்து எல்லாம் அப்படி சக்க செவையில் அப்படி இருக்கார் அவர் கையும் செம்மை கையில் இருக்கிற செம்மை அவரும் செம்மை திருவடியும் செம்மை அடி அவருக்கு வாரி வாரி அவருடைய கரமும் அம்மா கேட்குறதை கொடுக்குறாரு அப்படி சிவந்துருக்கு இதையும் பார்க்கலாம் அந்த வேலாக்கம் வேலாயுதம் சொன்ன அந்த ஆச்சாரிகளுடைய ஸ்லோகம் அப்படி நூறு கோடி சூரிய பிரகாசமா அப்படி சிவந்து இருக்கு ஞான வேல் அப்படி இருக்கு கந்தரலங்காசிலையும் பார்க்கலாம் புண்டரீகத்தினும் செக்க சிவந்த கடல் வீடு தந்தருள் சொல்றாரு எல்லாம் சிவந்தவன் செய்யன் சிவந்த ஆடையன் திருமுகற்று படையில அப்படி வருது அப்போ சிவப்பின் சக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளு இப்படி திருப்பகலும் வருது சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் அப்பர் சொல்றார் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு செம்பொருள் அதுனா முருகன் அதுனா அப்படி சொல்றார் திருமந்திரத்திலே வருது திருவருளானந்தி செம்பொருளாமி செம்பொருள் ஆண்டருள் சீர் நந்திதானே திருமந்திரத்தில் சொல்கிறார் இப்படி திருமேனி செம்மையை மட்டும் இல்லாமல் ஆன்மாக்களுக்கும் பலன் பலனை பார்க்காம ஆட்கொள்ளக்கூடிய அருட்சம்மை அதுதான் அதுதான் விஷயம் அது வந்து அவ்யாஜ கருணாமூர்த்தி சொல்லுவார் அவ்யாஜ கருணாமூர்த்திங்கிறதே அம்பாளுக்கு இருக்குது ஈஸ்வரனுக்கும் உண்டு முருகனுக்கும் உண்டு முருகனுக்கும் சொல்லல முருகனுக்கும் உண்டு அப்படின்னு உண்டு அப்படி சொல்லணும் அப்போ முருகன் வந்து மாணிக்கம் மாதிரி இருக்கக்கூடிய செம்பெருள் செப்பார்பு மயில் வந்து மரகரம் மாதிரி பைச்சேன் மரகரத்தின் மேலே மாணிக்க பைத்தால் போல இருக்கக்கூடிய காட்சி தான் மயில் வாகனேன்னு முருகன் சொல்லக்கூடிய மயில் வாகன மயிலேரிய மாணிக்கமே கந்திரலங்கார முருகன் அப்படி மயிலேரிய மாணிக்கமான முருகாம் நீ அருட்சம்மை கொண்டவன் அடியன் வந்து அந்த வெவ்வினை கருமை வாழ்வில் கலங்கலாமா அதாவது பாப்ப புண்ணிங்களாரும் எப்படி பிறந்து பிறந்து நான் வந்து உடலாமா அதனால் என்னுடைய கருமை வாழ்வு அதாவது ஜனன மரண அந்த சம்சார சக்கரத்தை கழித்து அப்படின்னா அறுத்து முடித்து உன்னுடைய செம்மை வாழ்வை ஈந்து அருள் அனுகிரகம் பண்ணுங்கிறார் அழகன் அப்படிப்பட்ட முழுகும் செம்பொருளாக இருக்கக்கூடிய அழகனானஸ்கந்தா விவ்வினை வாழ்வை அகற்று அதாவது சம்சாரத்தை அகற்றி செம்பத்